வணக்கம் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிடிஐ பிரஸ் டிரஸ்ட் ஆஃப் இந்தியா இந்த நிறுவனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் கோயன் கேர் என்பவர் ஆவார் இரண்டு பிடிஐ செய்தி நிறுவனத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் என் ரவி மூன்று சர்வதேச இந்து மாநாடு நேபாள நாட்டின் தலைநகரான காட்மாண்டுவில் நடைபெற்றது நான்கு அனைத்துலக மக்களாட்சி தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதே பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணா பிறந்த நாடாகும் ஐந்து அமுல் நிறுவனம் குஜராத் மாநிலத்தோடு ஊட்டச்சத்து பாதிக்கப்பட்ட அங்கன்வாடி குழந்தைகளை ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட அங்கன்வாடி குழந்தைகளை காப்பாற்றுவதற்கான புரிணர்வு ஒப்பந்த செய்த இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அண்மையில் அதாவது ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிகழ்ந்த முழு சந்திரகிரகணம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதாவது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்கிறது இரண்டு உலக பணக்கார நாடுகள் பட்டியலை வெளியிட்ட நிறுவனம் எது இதில் முதலிடத்தை பிடித்த நாடு எது 3. இந்தியாவின் மத்திய தொலை தொடர்பு அமைச்சராக பதவியேற்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறையின் புதிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் ஐந்து கடந்த வருடம் சிறந்த ஹிந்தி வார்த்தையாக ஆக்ஸ்போர்ட் அகராதியால் தேர்வு செய்யப்பட்ட வார்த்தை மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி